வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசித்தர் குலத்திலே தோன்றிய வள்ளலான வேதவியாசருக்கு நமஸ்காரம் வசித்தருடைய பிள்ளை சக்தி சக்தியனுடைய குமாரர் பராசரர் பராசரனுடைய திருமகனார் வேதவியாசர் வேதவியாசர் பெற்றெடுத்த தனையன் சுக்காச்சாரியர் இப்படி இந்த சிறந்த குரு நம்ம ஒத்தொத்தராலும் வணங்கப்படுகிறது அதில் வேதவியாசிர மகாபாரதத்தில் விதுரன் ருத்தராஷ்டனுக்கு பண்டிதர்களுடைய அடையாளங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் புத்தக படித்தால் மட்டும் பண்டித்தனாவதில்லை வெறுமே நிறைய படிச்சிருக்கோம் பிசிக்ஸா தெரியும் கெமிஸ்ட்ரியா தெரியும் வேதமா தெரியும் அது மட்டும் பாண்டித்யம் கொடுக்காது எப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கோ அதன்படி வாழ வேண்டும் கண்ணன் கீதையிலே சொல்லும் போது யகா விதி உச்சரிஞ்சிய வர்க்கத்தைய காமக்காரதான் நகசுத் ஹிம்நோத்தின்னு தெரிவிக்கிறார் சாஸ்திரம் என்ன விதிச்சிருக்கோ அதை மீறி ஒருத்தர் நடந்து விட்டார் அவர் பன்னிரண்டே இருக்கலாம் ஆனா அவருக்கு ஆசைப்பட்டதை நிறைவேறப் போவதில்லை நகசுத் ஹிம்னோதி அவர் இந்த லோகத்திலையும் நன்னா இருக்க போறதில்லை அந்த லோகம் நிச்சயமா கிடைக்கவே போறதில்லை அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணகா பிதக் எது சாஸ்திரம் சொல்றதில்லையோ அதை நம்ம செய்தோன்னு வச்சுங்க அதிருத்திய கரணம் திருத்தியா கரணம் வேடிக்கையா சொல்லணும்னா பெருமாள் எதைதை பண்ணுன்னு சொல்றாரோ நம்ம கங்கணம் கட்டிட்டு பண்ணாத இருந்துருவோமா அவர் எதை பண்ணாதேங்கிறாரோ அதை மட்டும்தான் பண்ணுவோம் இது வரண்டான்னு சொல்லிருக்காரா அதை பண்ணிவிடுவோம் இதை வேணும்னு சொல்லியிருக்காரா பண்ணவே மாட்டோம் இது அதிருப்திய கரணம் திருத்தியா கரணம்னு ரெண்டு குற்றம் ஏன் சுவாமி அந்த மாதிரி நடக்கிறோம்னா நாம வாழ்க்கை முறையை வேதத்திலிருந்து தர்மத்திலிருந்து தள்ளி தள்ளி கொண்டு போறோம் துவாதசி அன்னைக்கு கார்த்தால பாலணம் அகத்திக்கீரை சமைப்பாய் அகத்தி கீரை கட்ட மாட்டுக்கு கொடு எங்கியான பண்றோமா புல்லு கட்டு மாட்டுக்கு போடணும் எப்பவானு செய்கிறோமா வருகிற விருந்தாளிகள் எப்போதும் இல்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் செய்து கொண்டிருக்கிறோமா நம்மால ஆண் ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ண வேண்டும் செய்கிறோமா கொஞ்ச நேரமான தபசு யோகம் வேணும் செய்கிறோமா இதெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றது ஆனா இதை நம்ம பண்றதே இல்லையோ ரொம்ப டைம் பிடிக்கும் போது கேன்வோம் ஒண்ணு இல்ல சனி ஞாயிற்றான பண்ணிட்டு இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான பண்ணலாம் அப்போ அஞ்சு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு ஓய்வு எடுத்து விடுறேன் ரெண்டு நாள் ரெஸ்ட் அதனால அப்போவும் முடியாது மற்றபடி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரணும் சாமான் செட்டு வைக்கணும் துணிக்கு வைக்கணும் அஞ்சு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் சேர்ந்து போடுறது இல்லையோ அப்போ ஏழு நாள் முடிஞ்சு போச்சு இனிமேல் பெருமாள் எட்டாவது நாள் கிருஷ்டிக்கணும் தர்மத்தில் என்னென்ன சொல்லிருக்காரோ அதை நம்மளை பண்ண வைக்கணும்னா அவர் புதுசா ஒரு நாளை சேர்த்தா தான் நம்ம நாளை சேர்க்கறதுக்குள்ளே ஆபீஸ்ல இருக்கிற முதலாளி ஒர்க்கிங் டேஸை அஞ்சுலேருந்து ஆறாக்கிடுவோம் திரும்ப ஆறு நாள் உழைக்கும் ஆயாசம் அதிகமா போடும் இன்னும் ரெண்டு நாள் மறுபடியும் துணி துவைச்சுக்க வேண்டிதான் வாங்க வேண்டியதுதான் அண்ணன் இது ஒத்தி போடுறதுனால நடக்கவே போறதில்லை அன்றன்றைக்குள்ளதான் நாம பக்தி பண்ணியாகணும் அண்ணன்னைக்குத்தான் தர்மத்தின் வழி நடந்தாகணும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணலாம் பெருமானை நினைத்தல் செய்யலாம் சனி ஞாயிறாவது அரை மணி நேரம் தியானம் பண்ணலாம் அவரை பத்தி பேசணும் ஞாயிற்றுக்கிழமையாவது நல்வார்த்தை நாலு காதால கேட்கலாம் இல்லைதானு பண்டிகை நாள்லயானு கேட்கலாம் உற்சவ நாள்கள் கேட்கலாம் கிராமத்துக்கு போயிருக்கிற கேக்கலாம் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லலாம் வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நடந்துடா பெருமாள் உள்ளத்தில் இன்பம் ஏற்பட போறது நான் பண்ணதை கண்டு பெருமாள் சந்தோஷிக்க போறார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரணுமே அதுதான் புருஷார்த்த சிந்தனம் எனக்கு எது புருஷார்த்தம் தெரிஞ்சாலே ஒழிய என்னுடைய கோல் என்ன என் அப்செக்டிவ் என்னன்னு தெரியல நான் அதை நோக்கி பயணம் பண்ணவே மாட்டேன் நாம வேலைக்கு போறோம் என்னுடைய பாசு என்னென்ன பண்ணா அவருக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியும் வரிசையா வச்சா பிடிக்குமா இப்படி வச்சா பிடிக்குமா ஃபைல்ல டேக் போட்டு வச்சாக்குமா பிடிக்காதா இல்ல யாரானு வந்திருந்தா அவர்கிட்ட சொல்லியூட் அனுப்பிச்சா பிடிக்குமா இல்ல இன்னார பிடிக்காதுன்னா அவள் எல்லாரையும் தவிர்த்துடணும்னா பிடிக்குமா இத்தனை கதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு இல்லையோ எப்படி என் பாஸ் ஹாப்பி ஆறுறதுக்கு என்னன்னா பண்றேனோ அப்ப பாச யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன் வேலை கொடுத்தவரேன்னு புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அதே முதலாளியை பகவான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப அவருக்கு பிடிச்சதெல்லாம் மண்ண ஆரம்பிப்பேன் அப்பதான் தர்மத்துல சிந்தனை வரும் தர்மத்துல வரலையே வரலையேன்னா உடம்பத்தை வித ஆத்மா வேறே ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா உரைகிறார் அவரை திருப்தி செய்யறது அவருக்கு கை எனக்கு கடமைன்னு தோண வேண்டும் அது தோன்றதுக்கு தான் இத்தனை முயற்சியுமே எடுத்துட்டு இருக்கும் எல்லாரும் பக்தால் ஆனா இந்த எண்ணம் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க நான் பெருமாறு கடிமேன் அவருக்கு திருப்தி ஏற்படுற காரிச்சு தான் நான் செய்யணும் அவர் ஆனந்தப்படுறதுக்கு என்னவனா முயற்சி பண்ணுவேன் அவர் தான் எனக்கு முக்கியம்மா நீங்களே எத்தனையோ இருக்கா ரிலேட்டிவ் எல்லாம் இருக்கா லிஸ்ட் போட்டுங்கோ கடைசியில பெருமாள் முதல கூட எழுத வேண்டாம் பேர் லிஸ்ட்ல கடைசியில பெருமாள்னு பேர் எழுதிங்கோ இவா யார எனக்கு முக்கியம்னு மார்க் போட்டுட்டே வாங்கோ பெருமாள்னு முதல் மார்க் போட்டுடுவோமா எனக்கு இந்த லிஸ்ட்ல பத்து பேர் இருக்கா கணவன் மனைவி பிள்ளை அப்பா அம்மா முதலாளி ஆஷான் அவர்கிட்ட போல் யாரும் எங்கயும் சாஸ்திரத்தை தெரியும் போதோ வேண்டாம் நமக்கு நாமே டெஸ்ட் வச்சுலாம் அப்ப அவர் திருப்தி பண்ணுவோம் எங்கயோ இருக்காரு அவர் அவரை நான் திருப்தி படுத்திட்டு என்ன பண்ணனும் அப்படின்னு நினைச்சுருக்கோம் இது தப்பான நினைவு இல்லையா அவர் திருப்தி பட்டு எதுதான் நமக்கு கிடைக்க போறது இல்ல அதுல இன்னும் நம்பிக்கை நமக்கு வரல ஒருத்தர் கோலு போட்டு வந்தார் சுவாமி என்ன பண்ணிட்டு வந்தீர் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் நான் சத்து கேள்வி மாத்தி கேட்டேன் பெருமாளை பாத்திரா ஆமா பெருமாளைத்தான தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஓ நீர் அப்ப கடவுளை பாத்திருக்கிறானே யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் இப்பதானே உள்ளபை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் இப்பதான் பெருமாளை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றார் அப்ப நீர் கடவுளை பார்த்தவரான்னு கேட்டா அவருக்கு சந்தேகம் வந்துடுறது என்ன கடவுள்னா எங்கேயோ இருக்காரு எங்கேயோ இருக்கிறவர் எப்படி பாக்குறதுக்கு இப்போ தேடிண்டே போக வேண்டாம் ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கத்தான் இருக்கார் கோவில்களுக்குள்ள இருக்கத்தான் இருக்கார் ஆனா கடவுளை பார்த்தீரான்னா சந்தேகம் உந்துடுறது ஏன்னா அவர் இருக்காரா இல்லையா ஏதோ வேதம் சொல்லி இருக்குங்கிறதுக்காக ஒத்துண்டோம் என்ன தாத்தா பாட்டி சொல்லி வச்ச கதைங்கிறதுனா ஒத்துந்துருக்கோம்னா அதுக்காக ஒத்துண்டு பிரயோஜனமே இல்லை நம்ம ஒத்தத்தொருக்குள்ளும் கடவுளை நாம் உணர்ந்தாக வேண்டும் நம்மோட சேர்ந்திருக்கிறவர் என் உயிரில் உடலில் உயிரும் சரி உடலும் சரி ஒன்றாக கலந்திருக்க கூடியவர் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும் அது வந்துட்டா தானே தர்ம சிந்தனை வந்துடும் தானே பக்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் ஆனா நம்ம எல்லாம் பக்தால்தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுல என்ன ஐரணி என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா கேட்டா பக்தன் சொல்லுவோம் ஆனா பெருமாளை பார்த்திருக்கிறா இல்லையுடுவோம் அவர் நிம்மதிக்குதான் அவர் பிரீத்திக்கு தான் எல்லாரும் செய்றீரா அது எப்படி சுவாமி ஒருத்தம் பக்தன் இருந்துட்டா அப்ப அவர் பிரீத்திக்காகத்தான் இருந்தாகணும் செய்யறோமான் கட்டா இல்லைங்கிற மொழியோ அதை தவிர்த்து தான் இப்ப வித நீ பக்தன் நினைச்சிருக்கே பரமஜானின்னு நினைச்சிருக்கே அதெல்லாம் உண்மை இல்லை நீ உன்னை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறாய் ஏன்னா யார் உண்மையான பண்டிதன் தெரியுமா யார் ஆஸ்திக்குன்னு பேசுகிறானோ செய்யும் தொழிலில் ஈடுபாடு இருக்கிறதோ சாஸ்திர சொன்னத்தை மீறி நடக்காம இருக்கானோ அவன்தான் ஞானி துரோதா ஹர்ஷச்ச தர்பச்சி ஸ்தம்பியமானித்தா எமர்த்தான் சபை பண்டித உச்சதே இந்தந்த குணங்களெல்லாம் யாருத்தனை தன்னுடைய நேர் நகத்தாதோ அவன்தான் மிகச்சிறந்த பண்டிதன் நேர் புருஷார்த்தம் தெரிந்த வழி ஒரு புருஷனுக்கு வேண்டியது மாம்பழம் புருஷார்த்தம் சீசன் வந்து அதனால மாம்பழம் சாப்பிடணும் இல்ல இல்ல எனக்கு ஸ்கீயிங் மவுண்டனியரிங் போறதுதான் புருஷார்த்தம் அதனால ஹிமாச்சலாசத்துக்கு போயிருக்கேன் சொல்லலாம் இல்ல இல்ல எனக்கு இறைவன் தான் புருஷார்த்தம் என்ன அவர்தான் அனைத்தையும் ஆழ்கிறார் என்னையும் படைத்தார் என் பிறவி பயனே இறைவனை அடைவதுதான் அப்ப அவரே புருஷார்த்தம் என்கிற அறிவு வரவேண்டும் அப்ப கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் அளவில்லாத சிற்றின்பம் இது புருஷார்த்தம் இல்ல இவை அல்ல நித்தியமாய் சுவாமியாய் நாசனாய் ஏழகளுக்கு ஏழகழாய் பணக்காரர்களுக்கெல்லாம் பணக்காரனாய் சீரரு மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்ன அனைத்தகையும் படை தளித்து காக்கும் பெருமான் அவனே எனக்கு புருஷார்த்தம் என்ன தெரிந்து கொள்ளல முடியும் அது தெரிஞ்சு விட்டவன் புருஷார்த்த ஞானம் இருக்கிறவர் மத்ததுல புத்தியே போகாள் ஆனா எது லட்சம் எது இலக்கோ அந்த இலக்கை அடையவொட்டாம சிலதெல்லாம் தடுத்துட்டே இருக்கும் அது எது எதுன்னு தான் இப்ப சொல்றார் இறைவனை அடைவதை இலக்குன்னு வச்சு அதை அடைய இப்ப கொடுக்க போற லிஸ்ட் தடுத்துட்டே இருக்கும் என்ன லிஸ்ட் என்ன மனசுல வாங்கிக்கோங்க குரோதகா கோபம் அது அவருக்கு பிடிக்கிறதே இல்லை ஏன்னா அவர் படுறது இல்லை பெரும்பாலும் கோபம் படுறது இல்லை நம்ம கோபப்பட்டாலும் அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது கோபப்பட்டுட்டா அப்ப நமக்கு புத்தியே பேதலிச்சு போடும் நம்ம கோபப்படச்ச நம்ம நிதானத்தை இழந்துடுற மூலியம் நிதானம் இழந்துட்டா போற வழி சரியா தெரியுமா சரியா நிதானத்தோட வண்டியை ஓட்டின்னு போனா தான் லெப்ட் லெஃப்ட் டேன் ரைட் டேர்னா லெஃப்ட் டேர்ன் எல்லோன்னா எல்லோ லைன் ஒயிட் லைன்னா ஒயிட் லைன் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு ஆம்பர் வந்தா சரி கிரீன் வந்தா சரி இது நம்ம கோபப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ இப்போ காரில் போயிட்டு இருக்கேன் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பேசிட்டு போம் நல்ல விஷயமா பேசி பேசாத இருக்கிறது நல்லது ஏன்னா காரை ஓட்டின்னு போறோம் இல்லை பைக்கை ஓட்டின்னு போறோம் ஸ்கூட்டரை ஓட்டின்னு போறோம் அந்த சமயத்தில் இந்த மொபைல் பேசுறதுனால ஏற்படுற ஆபத்து எத்தனையும் ஆபத்து அப்படியே இப்போ அந்த சமயத்துல பெருமாளை பத்தி பேசுங்கன்னு சொல்ல பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பேசாதீங்க பெருமானுடைய நாமத்தை மனசால நினைச்சுந்தே ஓட்டின்னு போங்க அதுதான் வழி அப்போ எடுக்க வேண்டாமே இந்த மொபைல் வர்றதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழவே இல்லையா எ பக்கத்து வண்டி காரரு கஷ்டம் இதெல்லாம் தவிர்த்துள்ள அதுக்குதான் திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தையே உள்ளத்தால நினைச்சுன்னு போயிட்டு இருக்கும் உடனே ஒருத்தர் கேட்டார் சுவாமி அதுவே நான் கண்ணம் கட்டுப்பட்டார் வெண்ண திருடினார் யசோத அடிச்சு வச்சுட்டான்னு நினைச்சு கார் ஓட்டின்னு போயிருந்தேன் உள்ள உருகியே போயிட்டேங்குவான் அப்படி இருந்தாலும் ஆபத்துத்தானே அப்ப அவள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தயவு செய்து காரே ஓட்டாதீங்க யாரு பெருமாளை பத்தி ரொம்ப நினைச்சு உருகின்னு இருக்கமோ அவர் ஓட்டாம அவரே விட்டுடுவர் பகவான் இடத்துல இவ்வளவு உருக்கம் இருக்குன்னு வச்சுருந்தோம் அவர் எங்க கார் பக்கம் போறார் அவர் கோவில போய் உட்காந்து தியானம் இருப்பே அவர் இங்கு வரவே போவதில்லை அதனால இருக்க வேண்டும் எடுத்த இலக்கிலிருந்து நாம பெறக்கூடாது நம்ம இலக்கை நோக்கி போறதுக்கு முதல் எதிரி கோபம் கோபத்தை யாருக்கு கட்டுப்படுத்தலையோ அவன் பண்டித்தனாக முடியாது அப்ப குரோதம் எதிரி அடுத்தது ஹர்ஷம் பேரானந்தப்படுவது பகவானை அடைவதுங்கிறது பேரானந்தம் அதை தவிர அத்தனை சித்தின்பம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன இவம் புரிஞ்சுக்கிறது இல்ல எதது கிடைச்சாலும் பெரிய ஆனந்தம் சில பேரை பார்த்துன்னா உன்னை சொல்லிட்டு தாங்களே ரொம்ப நல்லா சிரிச்சிருவார் சொல்லட்டும் பகவானை பத்தி சொல்லிட்டு சிரிக்கட்டும் ஆனா சின்ன சின்ன விஷயம் எனக்கு இந்த உறவுக்காரா அந்த உறவுக்காரா அந்த உறவுக்காரா அதை சொல்லுண்டதோ பெரிய சந்தோஷப்பட்டுப்பா இல்ல நான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிவிட்டேன் ஓஹோ சந்தோஷப்பட்டுப்பா ஒரு மார்க் வந்துருச்சு பெருசா சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி யாரு வாங்கியிருக்கா அப்படி ஓக்கம் இப்படி ஓக்கம் சந்தோஷப்பட்டுப்பா இத போல சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஆனந்தப்பட ஆரம்பிச்சுட்டா பெரிய விஷயம் நம்ம கண்களில் இருந்து மறைந்து போகும் சின்ன விஷயத்துக்கு கொஞ்சமாத்தான் மதிப்பு கொடுக்கணும் பகவான் விஷயத்துல சின்னதா இருந்தா கூட பெருசா மதிப்பு கொடுக்கணும் ஆனா பகவானு தவறு அனைத்திலும் மற்றபடி பேருவகை கூடாது ரொம்ப துன்பப்படணும் கூடாது இது கொஞ்சம் இன்பப்படலாம் கொஞ்சம் துன்பப்படலாம் ஆனா ஒரே சரியா கிழவுன்னு அழுது போரடுறது இல்ல ஒரே அடியா ஓஹோன்னு சந்தோஷப்படுறது அதுவும் பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் ஹர்ஷ தர்பச்ச கர்வம் பெருமானுக்கு முன்னாடி யார் கர்வப்பட்டாலும் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை அடியார்களுக்கு முன்னாடி கர்ப்பப்படக்கூடாது நான் தான் பண்ணிட்டேன் எனக்கும் இந்த கோவிலையே நான் தான் ஏற்படுத்தினேன் நான் தான் இந்த உற்சவத்தை நடத்துறேன் நாங்க இல்லாட்டா இந்த கோவிலே நடக்காது இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு தலைவர் இருந்தார் அவர் ஒழுங்காவே இந்த கோவிலுக்கு ஒண்ணும் பண்ணல இப்ப நான் வந்துதான் எல்லாம் பண்றேன் எத்தனை சொல்லிப்பா தெரியுமா பெருமாளுக்கு தான் கைங்கிறம் பண்றோம் ஒரு ஸ்கூல் நடக்குவா காலேஜ் நடக்குவா அதுல கமிட்டி ஒண்ணு இருக்கும் அந்த கமிட்டியில பத்து பேர் இருப்பா இதுக்கு முன்னாடி இருந்த கமிட்டி ஒண்ணுமே பண்ணலனா யாரு ஏதோ பண்ணி கொண்டுதான் இருப்பா இப்ப இன்னைக்கு உபன்யாசங்கள் நடக்கிறது நேற்று வரைக்கும் விநியாசம் நடந்திருக்கு இன்னைக்கு நூல்கள் இருக்குன்றன நேற்று நூல்கள் உண்டு இவ்வளவு நாளா நம்ம சான்றோர்கள் கட்டி காப்பாத்ததையா நாம போறோம் அவ கட்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை நாம அழிக்காமல் போதும் அதனால எந்த விஷயத்திலும் கர்வப்படுவது இறைவனை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் எல்லாருக்கும் ஈ கோங்குற நானா கொண்டு இவ்வளவு ஒழுங்கா சொல்றேன் இந்த சேனல்ல சொல்லுவேன் எப்படி சொல்றேன் பாருங்க மகாபாரதத்தின் தர்மம் சொல்றேன் இந்த ஈகோ உள்ளுக்குள்ள துளர்க்க ஆரம்பிக்கிறது இல்லையோ உங்களுக்கும் ஒண்ணு வருமே இப்போ நாங்களா கொண்டு ஆறு மணிக்கு எழுந்திருந்து எவ்வளவு முன்னாடி எல்லாம் நாங்க ஏழு மணிக்கு எழுந்திருந்தோம் இப்ப ஆறு மணிக்கு எழுந்திருந்து எப்படி உட்காந்து கேக்குறோம் அதுலயும் பாரதத்துக்குள்ள என்ன தர்மம் சொல்லிருக்கா அதை கடைப்பிடிச்சுமானு ஊத்துடுவோம் இப்போ அந்த பாரதத்தில் தர்மத்தை கேட்கறதுக்கு நானா கொண்டு ஆறு மணிக்கு எழுந்திருந்தேங்கிற அங்கேயும் கடைசியில நம்ம எண்ணம் தான் தலை தூக்குகிறது யாருக்கும் எந்த குற்றத்துக்கான சொல்லலை இப்போ கர்வம் எந்த ரூபத்திலையும் உள்ள வர பார்க்கணும் அந்த கர்வத்தை நாம தான் ஜெயித்தாக வேண்டும் அப்ப கர்வம் கூடாது சிறீகி வெட்கப்பட்டுவோம் எதுக்கு வெட்கப்படணுமோ அதுக்கு தான் பழனும் முன்னோர்கள் எப்படி வழிகாட்டிருக்காளோ அதுல இருந்து நான் மாறி நடக்கிறதுக்கு வெட்கப்படணும் இந்த குடும்பத்துக்கு இது பழக்க மாத்திரம் வருங்க வெட்கப்படணும் அதே சமயத்தில் இறைவனை பத்தி ஒருத்தர் இடத்துல பேசுறோமா பெருமான ஆனந்தமா நினைக்கணுமா கூட்டாடணுமா கால நன்னா மணிக்கு சதங்க கட்டிட்டு ஆடணுமா நாம சங்கீர்த்தம் சமயம் எனக்கு என்னமோ ரொம்ப வெட்கமா இருக்கு சப்பலாக்கட்டை எடுக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல ராம கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லணும்னா யாரானுதான் நினைச்சு பாடுவோம் வெட்கமா இருக்கு நெத்திக்கிட்டு போறதுக்கு வெட்கமா இருக்கு வெட்டி உடுத்திக்கிறதுக்கும் ரொம்பவே வெட்டமா இருக்கு யாரானு பரிகாசம் பண்ணாங்க இந்த வெட்கம் பெருமானை அடைவதற்கு தடங்களாகத்தான் இருக்கும் அவரோட உறவு கொண்டாடுகிற எதுக்கும் வெட்கப்படக்கூடாது பஜனை பண்றதுக்காக நாம சங்கீர்த்தனம் வெட்கமின்றி பாட வேண்டும்யோ அப்ப வெட்கம் கூடாது என்னால் மான்த்தார் ஸ்தா ஒரே சிமிர் எதையுமே அகங்காரம் ஆவதே இல்லை வணங்கினால் பிறந்தார் உயர்ந்தே நம்மாழ்வார் பாசரத்தில் சாதித்தார் மயர்வரமதிரன மருளிநன் எவனவன் அயர்வருமரர்கள் அதிபதி சுயரது சுடரடி தொழுக்கு எழு என்மனே பெருமான் முன்னாடி பணிவ காட்டு தொழு சொல்லுதாத்தான் எழத்துக்கே முடியும் என்ன அழுவா நமக்கு கற்றுக் கொடுத்தார் அடுத்து மான்யமானிதா நானே பூஜ்யன் கோவிலுக்கு போனா கூட பெருமாள் பக்கத்துல இருக்கிறச்சே எல்லாரும் என்ன விழுந்து நமஸ்காரம் பண்ணோம்னு சொன்னா அந்த குணத்தை தான் சொல்றார் நானே தெய்வம் என்று பலர் பேசலாம் இல்லையோ பாருங்க என் தோல்ல சிவன் தெரிகிறார் இந்த பக்கத்துல பிரம்மா தெரிகிறார் நெத்தியில லக்ஷ்மி தெரிகிறார் வாயில பகவான் விஷ்ணுவே உட்கார்ந்துருக்கார் இப்படி நானே தெய்வம்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அதான் மான்ய அது பெருமானுக்கு ஆறுதே இல்லை கண்டிப்பா அதை உடனே ஆனச்சுருவன் இது இத்தனையுமே பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடியவை இதனால் பாதிக்கப்படாதவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் பண்டிதன் அதாவது அதிக கோப கோபப்படாதவன் அதிகமாக இன்பப்பட்டு குதிக்காதவன் கர்வம் இல்லாதவன் வெட்கம் இல்லாதவன் ஸ்தம்பம் திமிறில்லாதவன் தானே பூஜ்யன் தெய்வம் என்று சொல்லிக்கொள்ளாதவன் இவன் தான் பண்டிதனாக கொண்டாடப்படுகிறான் நாம் ஒத்தனை இதன்படி இருந்து பண்டிதர்களாக